நபி அவர்கள் ஒரு எங்களுக்கு தொட வைக்கும் இன்ன நபர் தொழுகையை மிக நீட்டி விடுகின்ற காரணத்தால் நான் காலை சுபுக தொழுகையை பின்தங்கி விடுகிறேன் என்று கூறினார் அன்று உரை நிகழ்த்தும் போது நபி சொல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் கோபம் கொண்டது போல் அறவே இதற்கு முன் கோபம் கொண்டு நான் பார்த்ததில்லை அப்போது அவர்கள் தன் உரையில் மனிதர்களே உங்களில் வெறுப்பை ஏற்படுத்துவோர் உள்ளனர் மக்களுக்கு தொடுகை நடத்துபவர் எவரேனும் இருந்தால் அவர் சுருக்கி தொழவை கட்டும் அவருக்கு பின்னால் முதியவர் குழந்தை பிற தேவைகள் உடையவர் என பலரும் உள்ளனர் என்று கூறினார்கள் புகாரி ஏழு முஸ்லிம் நான்கு ஆறு